நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் சீனிவாசன் எல்லாம் வல்ல தியாகராஜனின் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய தினம் ஏனாதி நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம் என்னுடைய வரிசையில் இது பத்தாவது நாயன்மாறு ஆவார் நாம் இன்றளவில் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் தென்கிழக்கு கற்சாலையில் நான்கு மைல் தூரத்தில் உள்ள அரிச்சலாற்றன் கரையின் மேல் உள்ள ஏனநல்லூர் என்று விளங்கும் இன்றைய ஊர் அன்றைய காலத்தில் ஏனனூர் என்று குறிப்பிடப்பட்டது இதில் சான்றோர் மரபு கொண்ட ஈழக்குள சான்றோர்களில் பிறந்தவர்தான் இந்த ஏனாதிநாயனார் ஏனாதிநாதர் சைவநலம் போங்க தோன்றியவர் தொன்மைதட்டு நன்மை தரும் திருநீற்றினுடைய பெருமையை மிகவும் உணர்ந்து அந்த திருநீரே மிக பெரிய மந்திரமாக இருக்கும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தவர் திருநீறு புனைந்து யாவர் வந்தாலும் அவர் இவருக்கு சிவமாக தோன்றுவாராம் அதன் அடிப்படையிலே சிவனடியாராக அவர்பால் எல்லா சேவைகளையும் செய்வாராம் ஏனாதிநாதர் அரசர்களுக்கெல்லாம் வெற்றியை தரும் வாழ்படையினை பயிற்று மிகவும் பெரிய அளவிலே திறமை பெற்றிருந்தார் சிறந்த வாழ்வழியும் தோல்வழியும் உடையவர் குழைந்த உள்ளமும் தாழ்ந்த அன்பும் அஞ்சா நெஞ்சமும் பின்னிடாத வீரமும் உடையவராக ஏனாதிநாதர் விளங்கினார் சிவபெருமானிடத்திலே அன்பு செய்யும் அடியார்களுக்கெல்லாம் சேவையாற்றி வந்தார் யாரும் இகழப்பட முடியாத செய்கையில் ஓங்கி விளந்து வந்தார் எல்லோரிடமும் இனிமையாக பேசும் கருணை உள்ளம் படைத்த இந்த அருளாளரை பகைவரும் விரும்புவார்கள் அந்த அடிப்படையிலே அன்பராகிய ஏனாதிநாதனாரை அதிசூரான் என்பவன் மட்டும் பகைப்பானாயினன் அதாவது எப்பேர்பட்ட நல்லவருக்கும் ஓர் எதிரி இருக்க வேண்டுமல்லவா அது விதி பயனே ஆகும் அதன்படி இந்த அதிசூரன் வாழ்படை பயின்று தொழில் உரிமையை தனதாக்கி கொண்டான் தற்பெருமை பூண்டவன் என்னை வாழ் யாராலும் வெல்ல முடியாது என்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற கர்வம் கொண்டிருந்தான் இதை ஏனாதிநாதரும் அறிந்து கொண்டிருந்தார் தங்கள் குளத்திற்கு உரிமையாகிய வாழ்படை பயிற்சியை ஆசிரியராகவும் விளங்கி ஊதியம் வர வர மிகவும் குறைந்து கொண்டே போனது காரணம் ஊரார் அனைவரும் அக்கம் ஊரார் அனைவரும் ஏனாதிநாதருக்கு மட்டுமே தன்னுடைய குழந்தைகளை வாழ் அனுப்ப வேண்டும் என்று அனுப்பி வந்தார்கள் ஆனால் அதிசூரனுக்கோ மிகவும் குறைந்து போயினர் அதனாலே அவனிடத்திலே அவா சினம் கோபம் கொடுஞ்சொல் ஆகிய விஷயங்களெல்லாம் தீய குணங்களாக மேற்கொண்டன இது சூரியன் முன் சந்திரன் ஒளிர்வது போல அவன் மழை ஒளி மொழங்கி போனான் அன்பர்களே யாரெல்லாம் தீவினைகளை தன்னுள் மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் முகத்தளவில் கூட நிச்சயமாக அழகினை சற்றே மங்கிப்போய் காணப்படுவார்கள் ஆனால் இன்பமும் அன்பும் கருணையும் உள்ள எந்த மனிதராயினும் அவருடைய முகத்தில் ஏழையே ஆனாலும் வசீகரம் தோன்றும் அதன்படி அதிசூரனுக்கு எல்லா குணங்களும் தீயவையாக இருந்ததனாலே வேதாதிநாயகரை எதிர்த்து போரிட்டு அவர் தொழில் உரிமையை எப்படி கவர வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருந்தான் தன்னிடம் பயின்றவர்கள் அனைத்து அனைத்து நபர்களிடமும் ஏனாதிநாத்பால் சென்று நாம் வாட்படை பயிர்கின்ற இந்த பயிற்சியை நாமே பெற்றுவிட வேண்டும் ஆகவே நீங்கள் எல்லோரும் என்னோடு போருக்கு வாருங்கள் எப்படியாவது ஏனாதிநாயனாரை நாம் வென்றுவிட வேண்டும் என்று குள்ளநறி கூட்டத்தை தயார் செய்தார் ஏனாதிநாதரை நேரே சந்தித்து நீ என்னோடு போர் புரிய விருப்பமானால் தயவுசெய்து போருக்கு இது தயாராகிவிடு என்று அரை கோவல் விடுத்தார் போருக்கு வருக என்று மிகவும் சினத்தோடும் வெங்கட்புலி கிடந்த குகையின் முன் சென்று போருக்கு வருக என்று ஒரு குள்ளநறி அழைத்தது போல அவன் அழைத்தான் அவ்வாறு அழைத்தவுடன் ஏனாதி நாயனாருக்கோ மிகவும் ஆற்களோ போருக்கு அழைத்தவர் என்று சீறி வெளியே வந்தார் என்னையான் நீ போருக்கு அழைத்தாய் வீரர் கலரணிந்தார் வாழை எடுத்தார் வாழ் பழகையும் கையில் கொண்டு போருக்கு துணிந்து இவர் வாழ் அன்பு செலுத்தும் சிலவற்றை சில நபர்களை அழைத்து கொண்டு போருக்கு தயாராகி வெளியே வந்தார் அதிசூரன் ஏனாதிநாயனாரை நோக்கி இந்த வெளியிடத்திலே போர் நாம் நம்மில் வென்றோர் யாராயினும் அவருக்கே இந்த வாழ் பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பதவியாகும் என்றார் அதற்கு உனக்கு சரியாக தோன்றினால் அந்த கட்டுப்பாட்டிற்கு நான் உடன்படுகிறேன் என்றும் ஏனாதிநாதர் மனம் மோந்து கூறினார் அணிவகுத்து நின்றிருந்த இருபுறங்களிலும் இருந்த சேனைகள் கை கலந்து போரை தொடங்கின மேகத்துடன் மின்னல் கலந்து இடியுண்டானது போல அச்சேனைகளுக்கிடையே வாழ் மின்ன பேரொழி விளங்கியது எல்லோரும் ஐயகோ ஐயகோ என்று கூக்குறலும் ஆ என்ற அழுகையும் அறற்றலும் வீரவாத ஒளியும் கேட்டன வில்லை நான் ஒளிகளையும் கணைகள் ஒன்றோரொன்று தாக்கும் வழியும் கடல் ஒளி நானும் எழுந்தன ஆர் ஆர்ப்பரிக்கும் கடலின் ஒளியை ஓ ஓசையைப் போல அவைகள் மிகவும் துணிப்பட்டன ஆக உருத உதிர ஆறு ஓடி கவந்தங்கள் கூத்தாடி தலைகளும் உருண்டன காகங்களும் கழுகுகளும் பறந்தன பிணங்கள் குறிந்த குவிந்தன ஆக இவ்வாறு போரினுடைய உச்சகட்டம் மிகவும் வக்ரமான முறையிலே பல்வேறு சேனாதிபதிகளையும் வீரர்களையும் பழிவாங்கின இதன் நாம் போரை விட்டுவிடலாம் என்று முன்னே சென்று என் அதிநாயனார் நான் முன்னே நிற்கிறேன் என் படைகள் என் பின்னே நிற்கின்றன என் பொருட்டு யாவரும் அழிய வேண்டாம் என்னோடு தனித்து போரிடலாம் என்று சொன்னபோது அந்த அதிசூரனோ அதற்கு இப்பொழுது அவசியமில்லை இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று விடைபெற்று சென்றான் இவ்வாறு தோல்வியுற்ற அதிசூரன் மிகுந்த அவமானத்தை அடைந்தான் உள்ளம் உழைந்தான் இரவு முழுவதும் கண்மூடாமல் கவலை ஈனமிகு வஞ்சனையால் வெல்லக் நிச்சயமாக இவனோடு போரிட்டு படைபலம் எவ்வாறு இருந்தாலும் ஒருவனே மேற்கொள்வான் வெற்றியை ஆகவே நாம் வஞ்சனையால் மட்டுமே இவனை தோற்கடிக்க முடியும் என்றே நீயும் நானும் மட்டும் தனியிடத்தில் போரிடுவோம் வீணாக வீணாக நம் நம் பொருட்டு மற்றவர்கள் மாழ வேண்டாம் என்றும் சொல்லி அனுப்பினார் ஏனாதிநாதனும் இதுதான் சரி என்று சுற்றத்தார்கள் மற்றும் மாணவர்களுக்கெல்லாம் தெரியாமல் அவர்களிடம் ஒன்றும் கூறிக்கொள்ளாமல் வாழும் பழகையும் எடுத்து கொண்டு இடத்திற்கு அவர் வந்து காத்திருந்தார் எப்பொழுதெடா வரும் என்று சிங்கம் ஒரு நரிக்கு காத்திருந்தது போல நம்முடைய ஏனாதிநாயனார் பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் கொண்டு காத்திருந்தார் எப்பொழுதும் போல் அல்லாமல் தன்னுடைய நெற்றி முழுவதும் தெருநீரை அணிந்து கொண்டு பழுத்த சிவபெருமானனுடைய அடியார் போல காட்சி காட்சி கொண்டு உடல் முழுவதும் வெந்நீரை நிரப்பிக்கொண்டு மனதில் கருப்பும் வாழ் பழகையும் ஏந்தி பொண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடத்திற்கு சென்றான் அதுவரை தன்னுடைய நெற்றியையோ முழு பூசிய முகத்தையோ காண்பிக்காமல் பிழகையால் மறைத்து கொண்டு நாயனார் முன் சென்ற ஒரு நிமிடத்தில் அந்த பிழகையை விரட்டென எடுத்தான் அதை கண்டபொழுதே கெட்டேன் முன் பிறவர் காணாத வெண்ணீரின் தொழிவு மேற்கொண்டேன் வேறெறியேன் அண்டர்பிரான் சீரடியாராயினார் என் மனம் கொண்டிருந்தவன் கொள்கை குறிவளி நின்றேன் என்று திருநீரை கண்டவுடன் திடுக்கிட்டு போனார் என ஆ கெட்டேன் முன்பு இவர் நெற்றியில் ஒருபோதும் காணாத இந்த திருநீற்றினை பார்த்தேன் வேறு மாறாக நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சிவபெருமானுடைய திருத்தொண்டராக ஆயினார் போலும் இனி இவருடைய குறிப்பின் வழியே நான் நிற்பேன் இவரை நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று வாழையும் கரும்பலகையும் கீழே போட எண்ணினார் ஆனாலும் ஒரு சிவனடியார் தன்னுடைய காரியத்தை செய்யும்பொழுது நிராயுதபாணி ஒருவரை கொன்றுவிட்டார் என்ற பிழைப்பழிக்கு அவன் ஆளாகிட நேரும் என்ற காரணத்தினாலே வாழையும் பழகையும் கையில் தாங்கி தொங்க காத்திருந்தார் என்னையும் வெட்டிக்கொள் என்றபடியாக ஆக அவருடைய திரு திருவுளத்தைக் கண்டு அந்த ஏனாதி நாயனருடைய அற்புத சிவனடியார்களுக்கு பழிவாவும் வரக்கூடாது என்று எண்ணிய அந்த திரு என்னவோ முயன்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் சேக்கிளார் பெருமான் தன் கருத்தை முற்றுவித்தான் என்று இந்த இடத்திலே சொல்லியிருக்கிற காரணம் சிவன் வேடமிட்ட சிவனடியார் வேடமிட்ட ஒருவன் சிவன்பால் அன்பு கொண்ட ஒருவன் நிச்சயமாக கொலை செய்ய இயலாது கொலை செய்ய மாட்டான் என்ற அடிப்படையிலே தன் கருத்தை முற்றுவித்தான் என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய தான் என்ன இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்